அல்லாக்கு பயப்படணும் தக்குவாவுக்கு சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க அல்லாவுடைய பயம் அல்லாவுக்கு பயமா பொம்ஸுக்கு பயப்படுறோம் டோக்குக்கு பயப்படுறோம் தீவிரவாதிக்கு பயப்படுறோம் பாம்புக்கு பயம் போலீசுக்கு பயம் இடி மின்னலுக்கு பயம் இதே போல அல்லாருக்கும் பயமோ அல்லாவுக்கு அப்படி பயப்படுறதுக்கு அல்லாவு எங்களுக்கு அநியாயம் செய்ய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாதி பயப்படணும் என்ன பயம் பயம் என்ன பயத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்க பயத்துக்கு ஹைபத் சொல்லுவாங்க பயத்துக்கு தகப்பன் வாப்பாக்கு பயப்படு வாப்பாக்கு நல்ல பயம் கண்டடத்துல கொல்லுவாரா என்ற உஸ்தாதுக்கு நான் நடுங்கி ஏ உஸ்தாத் கத்தியோட திரிதாரா அதுக்கு பெயர் ஹவுஃப் அல்ல பயம் அல்ல அல்லாவுக்கு பயம் என்பது ஹவுஃப் என்று வந்தாலும் கூட கண்மணி நாயகம் முகமது சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் அந்த ஹவுஃடைய அந்த பவரை அல்லாவிடத்திலிருந்து கேட்டு அப்படி அந்த பவரை எடுத்துட்டாங்க பயத்திட பவரை எடுத்துட்டாங்க பயத்தினுடைய நஞ்ச எடுத்துட்டாங்க பயத்தினுடைய சாரத்தை எடுத்துட்டாங்க எப்படி எடுத்தாங்க ஈமான் என்று சொன்னா என்ன தெரியுமா கௌவுக்கும் ரஜாவுக்கும் நடுவுல கௌவுக்கும் பயத்துக்கும் ஆதரவுக்கும் நடுவு அதுதான் அல்லாவுடைய ஈமான் அல்லா ஈமான் சொல்றது அல்லாவை காதலிக்க வேண்டும் அல்லாவை லவ் பண்ண வேண்டும் அல்லா என்னை விட்டுட்டு போயிருவானோ அல்லாவுக்கு என்ன வருத்திருமோ காதலிக்க கூடிய ஒவ்வொரு காதலனும் ஒவ்வொரு காதலியும் இருபத்தி நான்கு அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துராம அம்மா அப்பா விருப்பம் என்று சொல்லிராம அல்லது காதலன் ஏண்ட அம்மா அப்பா விருப்பம் என்று சொல்லிராம என்னுடைய காலம் பூராக நான் இவளோடுதான் வாழ்வேன் இவன் இல்லை என்றால் நான் இன்னொருவரோடு வாழ மாட்டேன் அப்படி ஒரு திருமணமும் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்களே அந்த பயம் அல்லா என்ன வருத்திருவானோ அல்லாட திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்காதோ அல்லா என் மீது கொஞ்சமாவது கவலைப்பற்றுவானோ என்ன நினைச்சாலே நான் இவனை முஸ்லிமாக படைச்சும் இவன் என்ன ஒரு நாளாவது தொழுது வணங்கிறானா ஒரு நாளாவது என்னை சுக்குரு செய்கிறானா ஒரு நாலாவது நான் அனுப்பிய ரசூல்மார்கள் வழிமார்களுடைய துவாபரக்கத்தை பெறுவதற்காக அந்த வழிமார்களை கண்ணியப்படுத்துகிறானா என்று அல்லா நினைச்சிடக்கூடாதே என்று ஒவ்வொருவனும் பயந்து அல்லாவுடைய மகப்பத்து தூரமாகிவிடக்கூடாது என்று பயப்படக்கூடிய அந்த மகப்பத்தின் பயம்தான் இந்த பயமே தவிர தண்டன தருவான் என்ற பயம் மட்டுமல்ல காவிர்களுக்கு முனாபிகின்களுக்கு முஷ்ரிகளுக்கு முர்த்தத்துகளுக்கு மதம் மாறியவர்களுக்கு அல்லா தண்டனை வச்சிருக்கிறான் அவர்களுக்கு நரகத்தை வச்சிருக்கிறான் எனவே நாம் நமது வாழ்க்கையில் இந்த நப்சு அம்மாரா என்ற இடத்திலிருந்து நாம் இரண்டாவது நப்சின் படித்தரத்துக்கு போக வேண்டும் போயே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் அவர் வழிகேடன் இல்லாவிட்டால் அவர் பாவி அவர் அல்லா அல்லாவை அவருக்கு திருப்திப்படுத்த முடியாது எப்படி போவாரு லா இலாக இல்லல்லாஹ் என்ற விக்கிரை கொண்டுதான் போவார் அடிக்கடி லாயிலாக இல்லல்லா லா இலாகா இல்லல்லா லா இலாகா இல்லல்லா என்ற விக்கிரை ஓதி ஓதி ஓதி முடிக்கும் பொழுது முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலைவசல்லம் என்று அந்த லாயிலாக இல்லல்லா என்ற விக்கிரை அவர் ஓத ஓத ஓத எப்படி தெரியுமா ஓதணும் அவருடைய காதுக்கு கேட்க சப்தம் போட்டு ஓதணும் போன்ல எஸ் எம் எஸ் வாசிக்கிற மாதிரி ஓதையில் இப்படி பார்த்து போட்டு ரிப்ளை எல்லாம் வாய்பத்தி கொண்டு கலிமா நான் சொல்லணும் தனது காதுக்கு கேட்க அப்பதான் நம்முடைய நப்சு நம்முடைய நப்சுல உயிர் இல்லாமல் போகும் காதுக்கு கேட்கணும் இவர் இதை ஓத ஓத ஓத ஓத இவரை அறியாமலேயே நாம் எப்படி ஒரு லிப்ட்ல போய் கிரவுண்ட் பிளோர்ல நின்று இரண்டாவது பட்ன நெசிக்கின உடனே கதவு தரப்படுது இவர் பார்க்கிறாரு செகண்ட் இருக்கிறோம் அஞ்சாவது பட்டனை நெசிக்கிறாரு கதவு துறப்படுது வந்தது தெரியா டயர்டும் இல்ல கதவு துறப்படுது பிப்த் பிளோர்ல இருக்கிறாரு பதினஞ்சாவது பட்ன கதவு துறப்படுது பிப்டீன் பிளோர்ல இதே போல லாயிலாக இல்லல்லாவை தனது காதுக்கு கேட்க அடிக்கடி ஓத ஓத ஓத ஓத இவரை அறியாமலேயே இவர் அம்மாரா என்ற அந்த பாவத்தை தூண்டும் நஃ்சிலிருந்து நன்மை செய்வதில் ஆசையை உண்டாக்காமல் நன்மை செய்வதில் சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் அந்த கெட்ட நஃ்சாகிய அந்த அம்மாராவிலிருந்து இவர் அறியாமலேயே அவர் நஃசு லவ்வாமாவுக்கு வந்துவிடுகிறார் இப்ப அவர் முன்தின மனிதன் அல்ல அதே தான் இருக்கிறாரு அதே முகம் அதே உடம்பு அதே தொழில் லவ் அம்மாவுக்கு வந்துட்டார் லவ் அம்மா என்ன பலிக்கக்கூடிய பழிக்கிறா என்ன பழிக்கிற இவர் ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரா செய்வாரு லவ் அம்மாவில் உள்ளவர் பாவம் செய்யாம இருக்க மாட்டார் பாவம் செய்வார் செஞ்ச நேரத்தில் அந்த நப்சு இவரை பழிக்கும் அதே தூங்க போறாய் இந்த பாவத்தை செஞ்சி போட்டு நீ இந்த கெதி என்ன இப்பவே போ போய் சுனத்தொழு குளிரண்டு பார்க்காம புதுச்சை என்று எங்களை இயக்கும் அந்த எங்களை பலிக்கும் நப்சு தான் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய ஜமாலி ஹதரத் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் பலிக்கக்கூடியவர்களுடைய பழிப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் நான் அல்லாவுக்காகவே நல்ல விஷயத்தையே செய்வேன் இவங்க என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை அந்த பழிப்பு நப்சு பழிக்கும் ஏசும் திட்டும் இப்படியே இருக்காது வர இல்லையா உன அப்பா யாரு குடும்பம் என்ன நீ யாரு நீ மனுஷனுக்கு காட்டாம இந்த பாவங்கள் எல்லாம் செய்து வருகிறாய் தானே இருக்கிறான் எப்பாவது ஒரு நாள் ரப்புக்கு பயந்து ரப்பு கோவித்து விடுவானோ என்னுடைய ரப்பு எனக்கு திருப்புறத்தர மாட்டானோ என்று பயந்து ஒரு நாளாவது அல்லாவுக்காக நீ விட்டு கொடுத்திருக்கிறாயா பாவத்தை விட்டிருக்கிறாயா பொய் சொல்லுவதை விட்டிருக்கிறாயா கோல் சொல்வதை விட்டிருக்கிறாயா இல்லவே இல்லை இருபத்தி மணித்தியாலமும் படும் பாவத்திலேயே இருந்தோம் எனவே அந்த நப்சு எங்களுக்கு பலிக்கும் ஏசும் திட்டும் இவர் எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்காக இஸ்திகாரை அவருக்கு காட்டிக் கொடுக்கும் அவர் லவ்வாமா என்று சொல்லக்கூடிய இரண்டாம் படித்தரத்தின் நப்சில் உள்ளவர் அவர் மூன்றாவது அந்தஸ்தான நப்சுல் முல்ிமாத்தான அறிவு ஞானம் கொடுக்கப்படும் அந்த நப்சுக்கு போறதுக்கு இவர் செய்ய வேண்டிய சிக்கர் தெரியுமா இல்லல்லா இல்லல்லா இல்லல்லா இல்லல்லா இல்லல்லா இல்லல்லா இல்லல்லா இல்லல்லா என்று அல்லாவை நினைத்துக் அந்த சிக்கரை மடக்கி மடக்கி ஓத வேண்டும் அஞ்சு வக்துக்கும் பிறகு விசேஷமாக சுபகக்கு பிறகும் மகிழ்வுக்கு பிறகும் அல்லது அசருக்கு பிறகு இல்லல்லா இல்லல்லா இல்லல்லா இல்லல்லா ஓத ஓத ஓத ஓத அந்த பலிக்கக்கூடிய நப்சு பாவத்தை செஞ்சு போட்டு நீ தௌப செய்யறத பாவத்தை செய்யாம இருந்தா நல்லமே என்று அதே நப்சு அவரை விட்டு விரண்டோடி விரண்டோடினா அவர் மூன்றாவது அந்தஸ்தான அந்நப்சு முல்ஹீமா என்ற இடத்துக்கு வருகிறார் வந்த உடனே அவர் என்ன தெரியுமா இவருக்கு இப்ப பாவம் செய்வது வெறுப்பு அஞ்சு பக்தையும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் தொழுகைய கலாச்சை என்று சொன்னா இவருக்கு அது போல ஒரு பாவம் கிடையாது சில வழிமார்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்களாம் எல்லாரும் போய் கேட்பாங்களாம் என்ன வெரிசாக ஏண்ட பிள்ளைகள் குடும்பத்தில் யார் சொல்லி மௌத்தாவினா வந்து ஆறுதல் கூறுவீங்க நான் இன்றைக்கு சொபகு தொழுக தொழுதன் தான் தகஜத்துக்கு எனக்கு முழுப்பு வர இல்லையே தகஜத்தை தொலை ஏலா போயிட்டுதே அந்த வக்குத்து போய்விட்டது என்னுடைய அந்த நேரம் கழிந்து விட்டது எனவே நான் தகஜத்தை தொலவில்லை என்பதற்காக ஒருத்தராவது வந்தீங்களா ஆறுதல் கூறுறதுக்கு மவுத்து உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கும் சின்ன பிள்ளையிலிருந்து வயதாளி வரையில் எல்லாருக்கும் நடக்கும் மௌத்தானா வந்து ஆறுதல் கூறுறீங்க ரெண்டு ரக்கத்து தஹஜத்து தொழுக மிஸ்ஸாகினத்துக்காக ஒருத்தராவது வந்து எனக்கு ஆறுதல் கூறி நீங்களா என் குடும்பத்துல யாராவது மௌத்தாகிறத விட எனக்கு கவலை தகஜத்துடைய ரெண்டு ரக்கத்தை மிஸ் ஆகிறது இது வலிமார்களுடைய அந்தஸ்து என்ன காரணம் அம்மாரா அங்க கிடையாது லவ்வாம அங்க கிடையாது முல்ஹிமாவும் கிடையாது அதுக்கும் மேலாகும்